ஒரு கரை இன்னொரு அதனாலதான் எல்லா அருளாளர்களும் பக்தியை பேசியதோடு கூட ஒழுக்கத்தையும் பேசினார் எல்லா அறநூலாசிரியர்களும் ஒழுக்கத்தை பேசியதோடு கூட பக்தியும் பேசினார் அப்படி தங்களுக்குள்ள பரிமாறிட்டாங்க இப்ப எல்லா நூலும் சொல்ல முடியாது எல்லா நூலும் சொல்ல முடியாது திருக்குறள் சொல்லலாம் திருக்குறள் நல்ல முழுக்க முழுக்க மக்களுக்கு வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய அறங்கள் சொன்ன நூல்வா ஆனா அதுல பக்தி இல்லையா பக்தி இல்லையா இவன் இல்லங்குறான் இந்த முண்டத்தையாவும் கேட்கறான் அர்த்திக்கவலை இல்ல அதுல இல்லாத பக்தியா அதுல இல்லாத பக்தியா திருக்குறளில் இல்லாத பக்தியா அழகாச்சும் அந்த பக்தி என்பது எப்படி செய்ய வேண்டும் மும்முனையில் செய்ய வேண்டும் இவன் இந்த சொல்லலாங்க கல்லூரியில் இருக்கிறனால செய்ய வந்தது மும்முனை போராட்டம்ல அது மாதிரி பக்தி என்பது மும்முனையில் செய்ய அந்த மரபு நிலை பிறந்து எளிமையாக்கிறேங்க மனம் இருக்குது ஆன்மாட்டை நூணு என்ன இருக்கு பேச்சு இருக்கு ஆன்மாட்டை நூறு என்ன இருக்குது உடம்பு இருக்குது பக்தி வர வேண்டும் மும்முனையில் பக்தி வர இதே போல மும்முனையில் ஒழுக்க வேண்டும் மும்முனையில் ஒழுக்க வேண்டும் அது என்ன சுவாமி மனத்தால் நினைணும் வாயால் வாழ்த்தணும் உடம்பால் வணங்கணும் திருக்குறளில் கொன்னூர் ராமனுஷன் முதலதிகாரத்திலேயே முதலதிகாரத்திலேயே போகுது இவர் எழுதினாலும் ஒரே எழுதினாலும் கூட கலைஞர் என் கடவுள் வணக்கம்ங்கிறத மாற்றி கடவுள் வாழ்த்துன்னு எழுதிருக்கார் போயிட்டு போகிறார் அப்படி பரவாயில்ல கா கடவுள் உண்டுன்னு ஒத்துக்கிறார் அது போட்டோம் அதே இல்லை அது வந்து அதுக்கு முன்னே ஒரு புண்ணியம் இவரோட படித்தவருன்னு பேர் முறையாக படித்தவருன்னு பேர் எங்கள் மாதிரி எம்ஏம் முடித்தவர் சிவசிவ அறிவர் வாழ்த்தான் எது அறிவர் வாழ்த்தான் சொல்லிட்டா நான் என்ன சொல்கிறேன் எந்த அறிஞர் நானே வணக்கிறேன் முதல்ல எந்த அறிஞன் வால் அறிவன் தூய்மையான அறிவுடையவன் எல்லாம் மாசுடைய அறிவு தான் எல்லாருக்கும் அறிவன் தனக்கோமை இல்லாதவனா இருக்கிறான் தனக்கோமை இல்லாத அறிஞனை காத்து பாருங்க கிடையாது எந்த அறிஞன் வேண்டுதல் வேண்டாம இல்லாதவனா இருக்கிறான் நல்ல கதை சாதாரண ஆளுக்கு இவ்வளவு இவ்வளவு இருக்குது அறிஞனுக்கு வேண்டுதல் வேண்டாம எந்த அறவாணி எந்த அறிஞன் பொறிவாயில் ஐந்தவித்தானா இருக்கிறான் எந்த அறிவன் இறைவனா இருக்கிறான் சொல்லுமா அதனால நல்லவேளை இந்த மனுஷன் எழுதினாலும் கூட எனக்கு அது அந்த வகையில வணக்கம் வாழ்த்துட்டு வச்சு அதுல மனத்தால் நினைவதை மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் தனக்குமையில்லாதான் தால் சேர்ந்தார் வேண்டுதல் வேண்டாம இலா நடி சேர்ந்தார் என்று சொன்னார் அதுக்கெல்லாம் என்ன பொருள் இடைவிடாது நினைப்பது மனத்தினால் பேசுதல் இறைவன் பொருள் செய்ய போல் புரிந்தார் மாட்டு வணங்குதல் தன் குணத்தான் தாளை வணங்கா என் குணத்தான் தாளை வணங்கா மனம் மொழிமை மும்முனைகளிலும் பக்தி வேண்டும் என்று யார் சொன்ன திருக்குறள் சொன்ன வழி வழியும் வரும் ஒழுக்கம் என்ன மனத்தால் வருகிற ஒழுக்கம் சொல்லால் வருகிற ஒழுக்கம் உடம்பால் வருகிற ஒழுக்கம் ஆமா மனத்தால் வருகிற ஒழுக்கம் என்ன மனத்துக்கன் மாசிய நாதல் அனைத்தரம் மனதால் கூட நினைக்கூடாது சொல்ல இனி காண்பான் இவன் கோலோ வன்சொல் வழங்குவது இனிப்பா இருக்குது வா கழுதே அப்படின்னா சரி என்ன கழுதேங்கிறா அது உனக்கு எப்படி தெரியுது அது போல மற்றவன் என்ன பண்ணனும் சொல்லிட்டு போய்மே சொல்றேன் சார் அவ்வளவுதான் இது மாதிரி ஒரு அரம்பாடிய புலவன் வேற சுவாமி மற்றவங்க போய் வன்சோல் பேசுற தப்பி பேசிட்டே பேச மாட்டேன் பேசவே மாட்டேன் அப்ப முடியால் வருகிற குற்றம் நீங்குதல் வரு முற்பல்டுத்துல கா என்ன என்ன பாரு ஐராவதான் மகாதேவன் தினமனியில் தினமணியில் இந்த திரியான சமுந்தர் காட்டப்படாத தொலைக்காட்சியில் அது சமந்தர்களை புண்படுத்தும் தினமணியில் இந்த ஐராவன் தினமனியில் வந்துருக்கு சரி தொலைஞ்சு போ அது அதை விட்டு புண்படுத்துதான் ஒன்னும் அப்படி ஒன்று தொலைக்காட்சியில் காட்டிட்டுல அவனை நீங்க வந்த உடனே வந்து நெருப்பு வச்சு அது துன்பப்படுத்த நீங்கள் நெருப்பூச்சியே வச்சுக்க துன்பப்படுத்துச்சு இப்போ நெருப்பூச்சி வைக்கல வச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கான ஒன்று வந்து வக்காலத்து இல்லை எழுதிபிட்டு அதில் ஒரு பெரிய இது இதெல்லாம் நம்ம எழுதி நேரம் இல்லை எனக்கெல்லாம் இதுதான் நம்ம எழுதணுன்னு தொழுகாப்பியம் திருக்குறள் ஆமாம் தொல்காப்பியம் திருக்குறள் வந்து சிந்தாமணி நாலடியார் நன்னூர் இவையெல்லாம் அவருடைய அருள் கூடை போய் நம்ம மதிக்காமல் ஒன்டைய நாளடிய சமணம் நன்னூறு சமணம் மூணுல நாங்க மாற்றமே கிடையாது அது ரெண்டு யாவரும் திருவள்ளுவர் சமணரா சமணர் சொன்னா வினை தானா அடையும் இவர் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் ஒரு எக்ஸ் ஒன்னு இருக்காங்க வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் என்று சொல்ற அதே தொல்காப்பியர் பால் வரை தெய்வம் பால்னா ஊழ் ஊழ இந்த ஆன்மா இந்த நாளையிலே இன்னவா இந்த ஊழல் அணிவிக்க வேண்டும் என்று வரை பால் வரை தெய்வம் என்று ஒன்று சொல்றார் தொல்காப்பியத்துல இதெல்லாம் மறந்துடுறதே எழுத வேண்டியது மகாத்வான் தொல்காப்பியம் மற்ற முன்னாங்க பொய் கடிந்து ஆரத்தின் வாழ்வார் எனவே திருநீலகண்டர் முதல் பாட்டில் சொன்ன மாதிரி அந்தவருடைய ஊர் பெயர் இதெல்லாம் சொல்லியவர் தன்னுடைய குலத்தொழில் அந்த வேட்கோவர் என்று சொல்லி இப்பொழுது அவர் வந்து அரவுணர்வுடையவர் என்ன அரவுணர்வு பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார் எத்தனையோ தப்பு இருக்கு அதை விடுத்து பொய்யை சொன்னார் இங்க பொய்யை சொன்னார் பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார் தன் வாழ்நாள ஒரு பொய் சொல்ல மாட்டேன் ஏன் எல்லா குற்றத்தையும் விட்டு இந்த பொய்யை திருவள்ளுவர் தான் பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அரம்பிர செய்யாமி செய்யா இப்படி ஒரு அறத்தை சொன்னத அவர் இந்த பொய்யாமை என்ற அறத்தை பொய்யாமலே செய்வாயான உண்மையிலேயே நெஞ்சரியா என்ன விவரம் தெரிஞ்சதோ அன்னியில் இருந்து இந்த பொய்யாமி என்ற ஒரு அறத்தை மட்டும் தவறாமல் உன்னுடைய மனத்தோடு பற்றி செய்திருப்பாயால் வேற அறம் வேணாமா சாமி வேண்டே வேண்டாம் போடான் பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அறம்பிற செய்யா செய்யாம அவ்வளவு பெரிய பேரம் அந்த அறம் அதனால் தான் பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார் பொய்யை முழுமையாக நீக்கி அறச்சிந்தனையோடு வாழ்வார் பூனல் சடை முடியு அன்பர் மெய்யடியார்க்கு ஆன பணி செய்யும் இருப்பில் நின்றார் போன பாட்டுல நடராஜ பெருமாணத்திலே மிகுந்த ஈடுபாடுவர் சொன்னார் இப்போ அற உணர்வு சொன்னார் மீண்டும் அருள் உணர்வு அந்த அறத்துல என்ன அணர்வுன்னு கேட்டா நல்ல பெருமான நல்ல அன்பு சொல்லுவாங்க எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா நம்ம தான் செய்து கொடுத்து வைக்கலாம் ஆகவேதான் ஒன்று சேவழிபாடு செய்கிற ஒரு புண்ணியம் இல்லை புண்ணியம் செய்தவர்கள் யாவது பண்ணுங்க பெருமாண்டத்தில் அன்புடையவர் அதோடு கூட பெருமாண்டத்தில் மற்ற யாரெல்லாம் அன்புடையவர்களோ அவர்களையும் வழிபாடு செய்வார் அவர்களையும் வழிபாடு செய்வார் ஆன பணி செய்யும் வெறுப்பில் நின்றார் போற்றும் பையகம் போற்றும்னையார பட்டி மட்டும் கான் பண்ணு போறேன் இல்லஞ்சரப்பா துறோரைஞ்சிறப்பா அப்படின்ட்டு இந்த கேள்வியே தப்பு கேள்வியே தப்பு வினாவே தப்பு தலைவராக இருந்தா நான் என்ன பண்ண போக மாட்டோம்னா போற பழக்கம் இல்லை எதுக்கு மீனா வெட்டி வெட்டி வெட்டி பேச்சது நீ சொல்லி அப்படியே போய் வேற எடுத்துப்படுத்துருவிய நீ யார் நீ இல்லத்துலயும் சரியா நிற்கல தொட என்னன்னு தெரியாது யோகிதா இல்லாதது மக்கு பிஏ முடிச்சுட்டு எம்ஏ வரணும் இப்ப டா வருலாம் இருக்குதே என்ன சார் ஒண்ணுமே தெரியாதவங்களும் அடிப்படை நோக்கம் நல்ல நோக்கம் கட்ட பிறகாவது இதுக்கு யோகியை தேடி கிடைவான்னு நினைச்சான் என்ன சொன்னிக்கு எழுதுறவன் இது வரைக்கும் அவன் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த இடத்துல கర్చుRETURNTRANSFER ஆட்ட கூட இனி இதுக்கு தகுதி உடையவனா ஆக்கி கொள்வான் அர்த்தம் நம்மட்ட அது தான் கிடையாது இது புரியவனா ஆக்கறமா கிடையாது இந்த டிகிரி அவன் புரியவனா ஆக்கிடுவான் இந்த டகிரிக்கு புரியவனாக ஆக்கிடுமே தவிர அதுக்குடைய தகுதிக்கு புரியவனா ஆக்கிடுவான் ஆக்கி ஆக்க மாட்டோம் ஆக்க மாட்டோம் சுவி jiwa வாங்க வாங்க ஐயே இதெல்லாம் அதே மாதிரி வணக்கம் வணக்கம் ஆதலால் இருபத்தி கட்டிட்டு போட்டு பாஸ் பண்ண படிக்கப்படாதா அதுதான் படிக்கிறது ஒண்ணு போய்ட்டு அதனால இல்ல இல்லறம் போன்றது வாழ்வியல் ஒரு கால எல்லையில் இல்ல இருந்து சற்று அந்த நமக்கு ஏற்படணும் அதாவது நமக்கு என்னன்னு கேட்டா ஒன்று ஓர்ப்பு ஏற்பட்டாதான் இன்னொன்று பற்று வரும் இயற்கை ஒன்றுல வந்து சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கீங்க அப்புறம் என்ன ஏற்படுது போக அதுல உறுப்பு ஏற்படுது வீட்டுக்கு வரைக்கும் அப்போ ஒன்றில் உறுப்பு ஏற்பட்டால் தான் இன்னொன்றில் பற்ற முடியும் சைக்காலஜி ஆதலால் இந்த இல்லறம் என்ற ஒன்றிலே நீ மனைவி மக்கள் பேரப்புள்ள போக்குவரத்து இப்படி எல்லாம் இருந்தவண்ணே ஆமாம் எழுபதாவது என்னமோ பேரம் இது ஏண்டா தம்பி எங்கடா போறேன்னு ஆமாம் போகும்போதே இவ கேட்டுவாரே இந்த கிழத்தை முன்ன வச்சு போகப்படாதப்பா இதெல்லாம் என்றைக்கு ஒடியுமோ ஆசிர்வாதம் இவன் தனதுனா ஆசீர்வாதம் தானே ஆதிர்வன் அப்போ தான் உனக்கு உறுப்பு ஏற்படுது அப்போ இதெல்லாம் ஒன்றும் அனுப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படி வரும்போது தான் தொடர் வரும் அதுதான் எழுதுனா பரிமையில எழுதுனா உட்காந்து அழகா எழுதுனா அந்த மாதிரி இருபத்தஞ்சு அதிகாரம் என்ன அழகு தெரியுமே இல்லறத்தில் வலுவாது ஒழுகி அடாரி நாலு அதிகாரத்தையும் முடிங்க இந்த ஒரு தொடர்ல இதுவரை நான் சொன்னேன் இல்லப்பா அந்த இல்லறத்தில் நான் சொன்ன மாதிரி ஒழுகி ஒழுகிச்சு அறிவு உடைய உலகம் பிள்ளைகள் இதான் என்று நினைத்து விட்டு சரி இதுக்கு மேல நமக்கு ஆன்மீகத்துக்கு போவானாமா என்று அந்த அறிவினை உடைய எதற்கு பயப்பட பிறப்பினை அங்கி இது மாதிரியே பிறந்த பிறந்தது பிறப்பினை எஞ்சி என்ன எய்ம் என்ன குறிக்கோள் வீடு பேற்றின் படிக்கணும் படிமேல் உரையோட தான் படிக்கணும் இல்லைன்னா மேற்கூறிய இல்லறத்தில் வலுவாது அறிவினை உடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு வேற்றின் பொருட்டு உரித்தாயவரம்சைக்க முடியவரம் இல்லத்தின் வடிவாரா துறவும் இருக்குது இயல்பிலேயே அவர்களுக்கு இளமை காலத்திலேயே ஒரு உண்டு இதெல்லாம் தேவையில்லை உறுப்பு வந்து அப்படியும் இந்த இருவிதமான துறவு அதனால இல்லறம் பெருசா தொடரம் பெருசான்னு சொன்னா அதுல ஒண்ணுமே அர்த்தம் இல்லாத வினாக்கள் என்று தான் ஆகவே நம்முடைய தென்னிலகண்டர் என்ன செய்தாராம் பையகம் போற்றும் செய்கை மனையாரம் புரிந்து வாழ்வார் இந்த உலகத்தில் போற்ற அறம் என்ன அறம்னாரு இல்லறம் போற்றத்தகுந்த அறந்தான் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை இல்லறம் வந்து அது போற்றத்திறந்து அறந்தான் திருவள்ளுவரே சொன்னார் அரணப்பட்டதையே இல்வாழ்க்கை தூக்கி வைக்கிட்டாரு அரண் அரண் சொல்லப்பட்டதே இல்வாழ்க்கான குரல் முடியல குரல் முடியாத போது ஆபத்து அரண் எல்லாரும் கல்யாணம் மூணாம் நாள் வந்து அவரை கத்து பண்ணி நாலாம் நாள் சந்தியல் அஞ்சா நாள் கோட்டுக்கு போறத இல்லறம் இல்லை பிறன் படிப்பதில்லாயின் அடுத்த ஒரு மாசு மறுபடியும் புரிந்து வாழ்வார் சைவ மித்திரி வின் சார்வே பொருள் என சாரும் நீரார் இந்த சைவ சமயம் என்ற ஒன்றில தான் அவருக்கு ஈடுபாடு அழுத்தமெல்லாம் இப்படிப்பட்டவர் தான் இந்த திருநிலகண்டர் என்று சொன்னார் ஏழை தலைப்ப அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ரெண்டு பாட்டுக்கு இப்படியே போனால் போக முடியுமா போஷன் முடிக்குவானாமா சிவன் சிவன் அதனால நான் முடிக்கல சுவாமி சேக்கலாருக்கு தெரியுது போன் போய்ட்டு இருக்கு என்ன ரத்னகிரியில் அரை மணி நேரத்தில் ரெண்டு பாட்டு தான் முடிச்சிருக்கேன் சொச்சமெல்லாம் முடிக்கணுமேப்பா அப்படின்னு செஞ்சேன் அப்படிங்களா ஆளவீலா மாறாவியின் வாழ்க்கை மண்காலம் அமுது காக்கி மூணாவது பாட்டு அப்படி விரைவாக போகுதுங்களா அவர் ஒவ்வொரு நாளும் தான் செய்கின்ற அந்த பா பாத்திரங்கள் இருக்கவே அந்த புயவர தொழில் அதில் வருகிற வருமானத்தை கொண்டு தன்னுடைய உணவு கொச்சுக்குவார் உணவு வைத்து கொண்டு அதோடு வாலாரிலம் திங்கள் கன்னி மன்று உலார் ஆடியார்க்கு என்றும் ஊடாமகில் திறப்பின் மல்க ஓடழித்து ஓடுகும் நாளில் அதிலேயே என்னன்னு வர்றோம்னாரு சரி நம்ம வந்து பாத்திரம் செய்கிறோம் மற்றதெல்லாம் செய்யறேன் அது விலைக்கு கொடுத்து அதனால் வருகிற வருமானத்தை நம் வாழ்க்கைக்கு வச்சுக்கிறோம் ஆனால் அடியவர்களுக்கு என்ன செய்யலாம் நூறு பாத்திரம் செஞ்சோம் ஒரு அஞ்சு ஓடு செஞ்சது ஒரு அஞ்சு அடியார் கொடுத்துருவது சுவாமி இது ஏதோ அடியருடைய காணிக்கை திருவடியில் வச்சுக்கிட்டோம் என்று கொடுத்துருவாங்க மற்ற நேரெல்லாம் தன்னுடைய உணவுக்காக வச்சுக்கிட்டார் எனவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக அறத்தை மேற்கொண்ட பகுதியான அதனால வாழ்வில் உணவுக்காக வேணும் மற்றதெல்லாம் வேணும் அதுவும் திருவள்ள இல்லத்தில் இருக்கிறார் மனைவி இருக்கிறாங்க அதனால வேணும் அது ஒரு பகுதி இப்படி ஆக்கிட்டு இன்னொரு பகுதியில் ஒரு தொண்டு செய்து ஓடுகளை கொடுத்து கொண்டு வந்தார் இப்படி வருகின்ற பொழுது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் திரைப்படத்தில் தான் பார்க்குறீங்களா நீங்க சேர்க்கல பார்க்கலாம் இளமை மீது எளியரானா இது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் இப்படியே வாழ்க்கை எடுத்துட்டு வந்தது என்னமோ தெரியல இளமை துடிப்பவருக்கு நல்லா விடாம இருந்திருக்கு அதனால இன்பத்துறையினரானார் இந்த இன்பத்துறைக்கு கொஞ்சம் அடிமையானார் இதே செய்திய மற்ற எந்த கவிங்கிட்ட போனாலும் ஒரு இருபத்தஞ்சு பாட்டு ஒடிக்கணும் அந்த கொண்டு அந்த அம்மாவோடைய கேசாதி பாதம் இதெல்லாம் வர்ணிச்சிக்கிறி கொட்டி இல்லை இவளை அவன் பார்க்குறாம்மா அதுக்கு ஒரு பத்து பாட்டு போட்டு இவன் பறி கொடுத்தாமா அதில் ஒரு பதிஞ்சு பாட்டு போட்டு ஏறத்தாழ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பாட்டை போடுவான் ஜெய்க்கிறார் ஒருவர் என்னும் ஒருவர் காண்க அவர்தான் இளமை மீதூர காரணத்தையும் சொன்னார் அவரை சொல்லி குற்றம் இல்லை அவருடைய இளமைப்பா இளமை எதில் இன்பத்துறையின் போற போக்குல இன்பம் என்பது மனிதனுக்கு பல்வேறு விதமா வரும் அது ஒரு இன்பம் என்பது ஒரு பெரிய துறை அதுல ஒரு துறை இந்த சிற்றின்பம் இன்பம் என்பது ஒரு பெரிய நிலை அது இன்பம் என்பது ஒரு பெரிய பல்லுரைக் கடகம் தமிழ் துறை ஆங்கிலத்துறை அப்புறம் இந்த துறை மட்டும் பிரிக்கலையா அது மாதிரி இந்த சிற்றின்பு ஒரு துறை யார் சொன்னார் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் இன்பம் எனக் கொள்வதெல்லாம் என்ன அறத்தான் வருவதே இன்பம் இன்பத் துறையில உண்ணும் மக்கள் மீதிங்கிற உடற்கு இன்பம் மற்ற சொற்க இன்பம் ஜெயிக்க அப்ப இன்பம் பல பயப்பட்டது கணி இன்பம்னா மனையோட இருக்கிறது பெரும் பெருந்து திருவள்ளுவன் அந்த பெரிய அவ்வளவு பெரிய துறையிலே இந்த கண்டுகேட்டு உந்து எடுத்து ஊற்றுவடி அம்போடி கண்ணியே இது ஒரு அப்ப இன்பத்துறையின் இன்பமாகிய பல்வேறு துறைகளிலே ஒரு துறை இந்த பெண்ணோடு அதிக இன்பத்தை கொள்வது அதுல எளியர் ஆனார் பேர ஒன்றும் எளியர் என்ன அர்த்தம் இன்பம் என்ற ஒன்று நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர இன்பம் என்ற ஒன்றிற்கு நாம் அடிமையாட கூடாது அடிக்கடி சொல்றது உண்டு எந்திரிச்சு உடனே சார் காபி சாப்பிட்டாதானு எனக்கு முடியும் இல்லைன்னா நான் சண்டை புள்ளுன்னு உழுந்துருவேன் எங்கள் வீட்ல என்னன்னு அப்போ எது கடுமையாயிட்டான் காபிக்குண்ணா இப்படி இத்தியாதிகள் வச்சுக்கோங்க அதெல்லாம் சொல்லல இப்படி இருக்கக்கூடாது நமக்கு என்ன ஐயா காலைல உங்களுக்கு எப்ப என்ன காஃபி வேணுமா காஃபி இருந்தால் சரி இல்லை பால் இருந்தால் சரி கொஞ்சம் மாடு வரக்க நேரம் ஆகுது ஒன்றும் ரொம்ப நல்லது போகும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கட்டும் உடம்பு அதுவும் இன்பந்தாங்கிறது சார் அப்பா நீங்க இது பாலாத்து தண்ணி ரொம்ப அருமையான தண்ணிங்க ஓட்டம்ல ஆமாமா குடும்ப தண்ணி குடிச்சுக்கிறேன் இப்படி எது எந்த ஒன்றும் நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர ஒன்றுக்கு நாம் அடிமையாட கூடாது ஆனால் இவர் இன்பத்துறையினரானார் அதற்கு அடிமையாயிட்ட சிற்றின்பம் என்ற ஒன்றிற்கு அடிமையானார் ஒரே வழியில ரொம்ப அடிமையாக சொன்னார் அல்லவா சரி ஆபாரதங்கள் மனைவி யார் மருந்ததிக்கின் இப்ப இவருடைய நிலையில் சொன்னார் மனைவி எப்படி தங்கமான பொண்ணு அருந்ததி கற்பின் மிக்க உலகத்திலேயே ரொம்ப கற்பின் சிறந்தது அருந்தைன்னு சொல்லுவாங்க அருந்ததி போன்றவனை என்றெல்லாம் சொல்லுவாங்க அவனினும் சிறந்த கற்பு உடையவர் இங்கதான் எல்லாரும் பலரும் கொஞ்சம் கருத்து வேற்றமையெல்லாம் சொல்றாங்க தட்சணாமூர்த்தி வந்திருக்கிறாங்க நம்ம ஐஏஎஸ் வந்திருக்கிறாங்க இந்த கற்பின்மிக்கார் என்பதோடு யார் நிறுத்திக்கணும்னா மனைவியினுடைய நிலையை நிறுத்திக்கணும் இனி வருவதெல்லாம் அவரை பற்றியது சில பேர் இந்த பாட்டு பொழுதுமே அந்த அம்மையாரை பற்றியதுன்னு சொல்லுவாங்க அருந்ததி கற்பின்மிக்கார் அப்படிப்பட்ட அந்த அரியவருக்கு அருமையான அருந்ததி போன்ற கற்பக்கரசி உண்டு சரி மீண்டு யாரை பற்றி அவரை பற்றியது புவனங்கள்யர் பூங்கு நஞ்சி உன்ன யாம் செய்யம் என்று தடுத்தை கண்ணந்தீல கண்டம் என்பார் இது யார் செயல்னா அந்த அறியாருடைய செயல் அப்படி என்ன எதுல ஒரு பெருமாள் நினைந்து நினைந்து சொல்லுகின்றதுல அவருக்கு ஒரு ஈடுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா திருநீலகண்டம் என்ற பெயர்ல ஈடுபாடு ஏன் அப்படின்னாரு ஏன் அப்படின்னாரு காரண காரியத்தோடு அது இறைவனுடைய உறுப்புகள் சடையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கு அவனுடைய உறுப்பு தனி வாயமானது அவன் சடையில பிறை இருக்கும் கங்கை இருக்கும் பாம்பு இருக்கும் அவனுடைய நெற்றியில எல்லாருக்கும் வந்து ரெண்டு கண்ணு இருக்கும் அவனுக்கு மூணு கண் இருக்கும் எல்லார் வாயின் குவியும் அல்லது திறக்கும் புனித்தபூர்வமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே கால் வரையில் தனித்தன்மை தனித்தன்மை ஒரே கருப்பு ஏன்